வணக்கம் நேயர்களே நன்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூன் மாதம் எட்டாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஐஸ்லாந்து நாட்டில் லாக்கி எரிமலை வெடித்ததில் ஒன்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் இந்த பிராந்தியத்தில் அடுத்த ஏழு வருடங்களுக்கு வறட்சி மற்றும் பஞ்சம் நிலவியது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 இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் பிராங்க் லாய்ட் ரைட் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு சர் வைத்திலிங்கம் துரைசுவாமி இலங்கையின் முன்னாள் சட்டசபை சபாநாயகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சுகார்டோ இந்தோனேஷியாவின் முன்னாள் அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இர நா வீரப்பன் மலேசிய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி சில்பா செட்டி இந்திய நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆறுநூற்றி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு முகமது நபி கடைசி நபி இவர் ஆயிரத்தி ஆண்டு தாமஸ் பெயின் ஆங்கிலேய அமெரிக்க எழுத்தாளர் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்ட்ரூ ஜாக்சன் ஐக்கிய அமெரிக்காவின் ஏழாவது குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி ஆண்டு அருணாச்சலம் மகாதேவா இலங்கை தமிழ் அரசியல்வாதி இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கே எஸ் ஆர்தாஸ் இந்திய இயக்குனர் இந்நாளின் சிறப்புகள் உலக கடல் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களை